வணக்கம் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றனையின் புதரவு நான் விஜயகரின் நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய புதரவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று உலக புத்தக கண்காட்சி சமீபத்தில் புது தில்லியில் தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டு டி ஆர் டிஓ என்னும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று இருபதாவது தேசிய பாரா நீச்சல் போட்டிகள் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற உள்ளன இனி இன்றைய பதறிவு கேள்விகள் இது ஒன்று லாபின் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்த அமெரிக்க நாட்டின் அதிபர் யார் இரண்டு சமீபத்தில் பறவை காய்ச்சல் எனும் பேர்டு கண்டறியப்பட்டதாக கூறப்படும் இந்திய தேசிய பூங்கா எது மூன்று தேசிய காயக்கல் விருதுகள் எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்றது நன்றி